தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் பாண்டவர்கள் வனம் சென்ற கதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பாண்டவர்கள் வனம் செல்ல புறப்பட்டார்கள் நகர் வீதிகளில் ஜனக்கூட்டத்தின் நெருக்கடி நடக்க இடமில்லாமல் இருந்தது மாளிகளிலும் தேவாலயங்களின் கோபுரங்கள் மேலும் மரங்கள் மேலும் ஜனங்கள் ஏறி உட்கார்ந்து பார்த்தார்கள் ஸ்திரீகள் உப்பரிகைகளும் பல கனிகள் வழியாகவும் பார்த்து கொண்டிருந்தனர் குடையுடனும் வாத்தியத்துடனும் பவனி செல்ல வேண்டிய தர்மபுத்திரன் மறு உரியும் தோளும் உடுத்து கால்நடைய வனம் சென்றதை பார்த்து நகரத்து ஜனங்கள் எல்லோரும் அ ஆ சி சி என்று சொல்லி கண்ணீர் சொரிந்தனர் திருராஷ்டன் மிதிரனுக்கு சொல்லி அனுப்பினான் விதிரா பாண்டு புத்திரர்களும் திரௌபதியும் எப்படி செல்கின்றனர் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள இயலாதவனுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டான் குந்தி புத்திரனான யுதுஷன் துணிகளால் முகத்தை மூடிக்கொண்டு போகிறான் பீமன் தன் கை இரண்டையும் பார்த்து கொண்டு போகிறான் அர்ஜுனன் மணலை எடுத்து தூவிக்கொண்டு போகிறான் நகுல சகாதேவன் உடம்பெல்லாம் புழுதி பூசிக்கொண்டு தருமபுத்திரன் பின் போகின்றனர் திரௌபதியும் விரிந்த குந்தரினால் முகம் முழுவதும் கண்ணீர் சொரிந்து கொண்டு தருமபுத்திரன் பின் செல்கிறாள் புரோஹிதர் தொழம்பியர் யமனை பற்றிய ராம கீதங்களை சிரத்துடன் பாடிக்கொண்டு கூட செல்கிறார்கள் என்றான் விதிரன் இதை கேட்ட திருராசனிக்கு முன்பை விட அதிகமான பயமும் கவலையும் உண்டாகின நகரத்துள்ள ஜனங்கள் என்ன சொல்கிறாள் என்று மறுபடியும் கேட்டான் மகாராஜ எல்லா வருணத்தரும் நம்மை இழந்து சொல்லும் சொற்களை சொல்லுகிறேன் கேளும் நம்முடைய நாயகர்கள் ஊரை விட்டு போகின்றனரே கெளர வம்சத்து பெரியோர்களெல்லாம் அறிவடையாத பல பாலகர்களைப் போல் நடந்து கொண்டார்களே சீச்சி இதுவென்ன தூராசை பாண்டு புத்திரிகளை திருராசன் காட்டுக்கு அனுப்பினான் என்று நகரத்து ஜனங்கள் எல்லோரும் நம்மை இயேசுகிறார்கள் ஆகாயத்தில் மேகம் மின்னாமலும் மின்னல்கள் உண்டாயின பூமிய நடுங்கிற்று இதைப் போன்று வேறு கெட்ட உட்பாதங்களும் தோன்றின என்றான் இவ்வாறு திரியாசனும் பேசி கொண்டிருந்தபோது நாரதர் திரு என்று பிரசன்னமானார் இன்றைக்கு பதினான்காவது வருஷத்தில் துரியோதனம் செய்த பிழையனால் கௌரவர்கள் அழியப் போகிறார்கள் என்று திருராசனுக்கு சொல்லிவிட்டு தேவரிஷி மறைந்தார் துரியோதனும் அவன சகாக்களும் பயமடைந்து துருவணரிடம் சென்றார்கள் ஆச்சாரியாரே ராஜ்யமெல்லாம் உமது நீரே தஞ்சம் எங்களை கைவிடலாகாது என்று அவரை கெஞ்சினார்கள் இதை கேட்ட தினோர பாண்டவர்கள் தேவர்களின் அம்சம் அவர்களை யாரும் வெல்ல முடியாது இது அறிவுடையோரின் அபிராயம் இதை நான் அறிந்திருந்தாலும் என்னை சரணடைந்த உங்களை நான் விட்டுவிட முடியாது உங்களுக்கு என்னால் கூடிய அளவு முழுமனதோடு அன்போடும் உதவி செய்வேன் ஆயினும் விதியானது மிக்க வழிமுடையது பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து கோபத்தோடு திரும்பி வருவார்கள் திருபதன்மேல் எனக்கு உண்டான கோபத்திற்கு நான் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளி அவமானப்படுத்தினேன் என்னை கொள்வதற்காக ஒரு புத்திரனை வேண்டி யாகம் செய்து திருபன் திருஷ்ட மானவை பெற்றான் அவன் பாண்டவர்களுக்கு நெருங்கிய பந்தமும் சிநேகிதனும் ஆகிவிட்டான் என்னை கொள்வதற்காக அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் சிநேகமும் சம்பந்தமும் விதிவாசமாக ஏற்பட்டிருப்பதாக உலகத்தார் எல்லோரும் பேசி வருகிறார்கள் நீங்கள் செய்து வந்த காரியங்களெல்லாம் அந்த பேச்சை உண்மையாக்குவதற்காகத்தான் இருக்கிறது உங்களுடைய நான் கிட்டி வருகிறது உங்களுடைய நன்மையை செய்து கொள்ளுங்கள் பெரிய யாகங்களை செய்யுங்கள் சுகங்களை அனுபவித்து விடுங்கள் தானங்களை கொடுங்கள் பதினான்காவது வருஷத்தில் ஆபத்து வரப்போகிறது துரியோதனா தருமி புத்திரளோடு சமாதானம் செய்து கொள் நான் சொல்வதைக்கு சொன்னேன் பிறகு ஒன் இஷ்டம் என்றார் துரோனுடைய உபதேசம் துரியோதனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை இதுதான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனம் சென்ற கதையாகும் நன்றி வணக்கம்